இந்த நிகழ்ச்சியில் வரும் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் பதிவு செய்யப்பட்டதல்ல அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் கோடி கொடியாக கொட்டி கொடுத்தாலும் டிவி சீரியலில் நடிக்க மாட்டேன் நடிகர் மன்சூர் அலிகான் பேட்டி இதே முடிவு சினிமாவுக்கு எடுத்தால் நல்லதுன்னு இருக்கலாம் நடி ரூபாய் பாலஜியோட டேக் ஈசி கேட்டுக்கு போது என்னாச்சு அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாங்க ஏதாவது வெள்ளிக்கிழமை வரும் வந்தது அப்படின்னா ஒன்று நம்மளும் தேவையில்லாமல் நூற்றி இருபது ரூபாய் இருக்குது அப்படின்னு ஒரு தனா வெட்டில் ஒரு ஆணவத்தில் போய் படத்தை பார்த்துட்டு அதையும் உங்ககிட்ட வந்து சொல்லிடுவேன் ஒரு நாலு வரும் அதுக்கப்புறம் எனக்கு உபாமையா இருக்கு உடல் உபாதையாவுது அந்த படத்துல அஜந்தா மெண்டிச்சி டைரெக்டா எனக்குழுியல்கில உலக ரசிகர் மட்ட தலைவர் டேனியல் கிரேக் ட்விட்டர் ரசிகர் மன்ற தலைவர் ரசிகர் மட்டவர் ரசிகர் மட்டத்தில் இருக்கிற அவங்க ரசிகர்கள் சொல்லிட்டு ரொம்ப மரியாதை நான் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி டிக்னிஃபைட் அந்த ரசிகர்கள்லாம் என்ன வந்து திட்டமாட்டாங்க ஸோ இந்த இவ்வளோ அட்வான்ட் இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்கை ஃபாலும் ஒன் டுவெண்ட்டி எப்படி இருந்தது அப்படின்றத விசி ஸோ பக்கிட்டு எப்போ வழக்கமாக என்ன வாங்குவோம் பக்கெட்ல பாப்பேன்னு பக்கத்துல ஒரு குடத்துல வந்து கூல்டீஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இத்தனை தமிழ் சினிமாலேருந்து எத்தனை படத்தை ஹாலிவுட் தரத்தில் எடுத்துருக்கோம் ஹாலிவுட் தரத்தில் எடுத்துக்கொண்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹாலிவுட் படத்தை கோலிவுட் தரத்தில் எடுத்துக்கொண்டு இருக்காங்க இன்ன அப்படின்னா ஐயோ மியூசிக் போய் சொல்லும் போது அவங்க ஊர்ல நம்ம ஊர்ல படம் ரிலீஸ் ஆன ப்ரொமோஷன் எல்லாம் வருவாங்கல்ல எல்லா டிவி ஆஃப் பண்ணா கூட நடிகரையாக பேசின மாதிரி தெரியும் அந்த அளவுக்கு பண்ணும்போது அவங்க ஊர்லையும் இதான் பண்ணிருப்பாங்க இந்த கோலிவுட் தரம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இந்த படத்துல என்னெல்லாம் காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வந்து கதையை முதல்ல சொல்லிருந்தாரு ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிடும் இந்த ஹார்ட் வந்து இன்ன இருக்குன்னா இந்த இங்கிலாந்து நாட்டு ரகசிய ராணுவங்கள் சீரகிய ராணுவங்கள் இருப்பாங்க ரகிய தளபதிகள் எப்படினா அந்த அர்ஜுன் எல்லா பத்திலையும் வரல அது மாதிரி நிறைய கண்ட்ரில இருக்கிற அந்த இங்கிலாந்து ரகசிய ஏஜென்ட் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு பயங்கர மோசமான சைக்கோவில்லன் அவன் லைட்டா பார்த்தா சங்கம் ரகுவ் பண்ணி விட்ட மாதிரி இருப்பாரு அடிய வளர்க்கிறாரோ இல்லையா ஒரு நாய் கண்டிப்பா வளர்ப்பார் டைகர்னு பேர் வைப்பார் அந்த டைகருக்கு கால் கிலோ மாமசல்லாம் போட்டு யாராவது ஹீரோ எல்லாம் சொந்தக்காரங்க வரும்போது கடி அதே மாதிரி புலி வளர்கிற வில்லன் இருப்பாங்க வீட்டிலேயே சிறுத்தை வளர்த்த அதுக்கு வந்து அதே மாதிரி என்ன வளர்கிறார் போயிடுதுல இருந்து காப்பி வச்சிருக்காங்க காப்பி ரெய்ட்டு பேட்டர்லாம் அப்படியே இன்னொன்று படத்துல இருந்து ஒரு சீன் டைரக்டர் வெங்கட் பிரபு நார்மலா நீங்க பண்றது பண்ணிட்டு தே தேவைய கிடையாது அதுக்கப்புறம் சத்ரியன் படத்துலேருந்து ஒரு சீன் எடுத்திருக்காங்க சத்யன் படத்தில் எப்படி வில்லன் வந்து சொல்லுவார் எனக்கு பழைய செல்வம் வேணும் அப்படின்னோன்னு வந்து ராணுவ பயிற்சி தேக பயிற்சி மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணி ஹீரோ வந்து கபால்னு போய் ரெடி ஆடுவார்ல அதே மாதிரி இந்த படத்தில் என்ன அப்படின்னா ஹீரோ வந்து எல்லா பயிற்சியும் பண்ணுவார் அதுவும் ஃபெயில் ஆக போகிறாருன்னு பார்க்குற நம்மளுக்கே தெரியும் ஏன்னா ஹீரோ எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா டெங்கு காய்ச்சல்லேருந்து இப்போ தான் அட்மிட்ல எழுதி போன மாதிரி இருக்காரு அந்த சீனில் ஜெண்டில் மேன் எப்படி நானூற்றி எழுபத்தி மூணு அவருக்கு பட்ட குண்டு அவரே எடுப்பார் அதே மாதிரி ஜேம்ஸ் பார்னு கத்திய குத்தி கபால்னு குண்டு எடுப்பாரு குண்டு கூட வராது அது தூள் மாதிரி மூணாக வரும் அதை திரும்ப போய் ஆராய்ச்சி பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுப்பாரு அதுக்கப்புறம் எதுக்கூட அப்போ திருந்தீங்களா தெரியல தமிழ் பட மாதிரதான் இது வைத்துறாங்க எப்படி பேரரசு படத்தில் அவர் எடுத்து எல்லா படத்தோட பேரையும் சேர்த்து ஒரு டைலாக் வைப்பாரோ ரெண்டு ரெண்டு பேர் ஏழு ஆறு பேரோடு இருக்குது ஆனால் ஒரு வெளியே வந்தோம் அந்த படத்தில் என்னன்னா படத்தோட பேர் எங்கேயாவது உள்ள வரவே சொல்லிட்டு ஹீரோட பழங்காலத்து வீடு அதாவது ஜமீன் கோட்ட பங்களா சொன்னாவோட பேர் படத்துக்கு இவ்ளோ படம் சொன்ன முக்கியமான ஒரு பத்தேன் அத படத்தோட செகண்ட் ஆஃப்ல மேஜர் லொகேஷனே சேதுபதி ஐபிஎஸ் படத்துல ஒரு தனது சுரங்க பாதிக்குமே அதான் ஒரு இடக்கா நம்மளுக்கே தெரியாது ஆனால் காலகாலமா தமிழ் சினிமா ஒருவா ப்ராபர்ட்டி அது அவங்க எடுத்துக்காங்க சுட்டு ஜேம்ஸ் பான் செத்துவாருன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் அவர் எப்படி வருவார் யாருக்குமே தெரியும் ஊர்ல கேள்வி கேட்டுக்கமா அங்க ஒன்ன கேட்கறா அப்படின்னு கரெக்ட முடியாது அந்த மாதிரி ஒரு காட்சியில ஜேம்ஸ் சுட்டு அவர் தண்ணீரை விழும்போது மேக மாதா கண்ணீரை பொழிவா அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஒரு வாட்டி தான் வருது இதே வாட்டி சொல்லிருப்பாங்க முதல் அர்ஜுன் வரும்போது அதுவும் கரெக்ட் அடுத்த பாட்டி கொடுத்து கேட்கணும் எப்போ வந்து இவ்வளவு அழகான ஒரு ஹீரோனே ஒரு கை துப்பாக்கி இருக்குதோ அதுதான் அப்படியே அதுமே அபூர் பாத்திருக்கோம் ரெண்டு பக்கம் துப்பாக்கி அதில் இருப்பார் வச்சு பாஸ் மரஸ் பண்ணுவார் யாராவது இது வச்சிருபாங்கள இந்த கேட்ஜெட்ஸ்லாம் அதுவும் வந்து தமிழ் தரத்துக்கு அவங்களால எடுக்கமுல ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம இங்கிலீஷ் படனா முக்கியமா ரெண்டு ரீஸன்காக தான் மெயினா போய் தியேட்டருக்கு போய் பாப்போம் ஒன்னு சண்டே காட்சிகள் இன்னொன்னு बेसिकली ஐ வா ஒன் தி ஷை டைப் ரை ஆஃப் தி நாட்ஸ் வெர் எக்ஸிபிஷன் அப்படினனால சொல்ல முடியல இன்ன அப்படி பார்த்தா வந்து அத அந்த இந்த காட்சிகள் அந்த காட்சிகள் எல்லாம் இருக்கும் அப்படிን பார்த்தா முதல் வாட்டி சேவ் பண்ணி வுறாங்க சம்மர் இது சேவ் பண்ற சீன் அதுக்கு அப்புறம் சரி கட்டிங் அப்புறம் சேவிங் தான அதே இதா இருக்கும் பார்த்தா அவள தான் முஞ்சியுது கடயில கரண்ட் போயிடுது போலயது அத ஒரு காலி இன்னொரு சீன்ல வந்து பயங்கரமான ஒரு அழகான ஒரு ஹீரோயின் அந்த ஹீரோயின் வந்து அப்படியே அடைமழை அப்படின்னு பார்த்தா அதுக்கு அப்புறம் எதை செகண்ட் ஸ்டாண்ட்சா போவாங்க சரணம் வரும் டு மச் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமெண்ட் குடுக்கலாம் அப்படி பார்த்தாங்க பாத்தீங்க பாட்டி இந்த படத்து இதோட நல்லா எத்திருவாங்க அதுக்கு அப்புறம் வந்து நம்ம பானه கிடைக்காதாச்சி காண படேகாது ஐயோ இப்பற சொல்றதுது காண கிடைக்காத நிறைய ஊரே நம்ம கண்ணல காமிச்சிருக்காங்க அதாவது இந்த ஹாலிவுட் படற அப்படினாலே சைனா இந்தியாவை காட்டாம அவங்கலாம் படம் எடுக்கவே முடியாது ஏன்னா போனியாவுல ரெண்டு ஊர்லயே ஷாங்காய் சிட்டிய காமிச்சிருக்காங்க சம்மயான இது பாக்கறதுக்கே சம்மழாக இருக்கு ஆனா என்னன்னா ரெண்டு மாடி இருக்கு எங்க பிகேர் ஃபார்ம் ஆபீஸ்லயே நைட் 11 மணிக்கு வந்தா கூட நாலே பேர் இருப்போம் கிட்டத்தி எழுபது இருக்கிற கஷ்டமா இருந்தது அவரு தள்ளாதான் அவர் ஏதாவது உடல் உபாதையாத்தான் கஷ்டப்பட்டு தூக்க முடியாத மாப்பிள்ளை போடின்ற மாதிரி பாப்பாரு நல்ல விஷயம் என்ன எப்பவுமே பாண்ட் அப்படின்னா ஒரு மிஷின் மாதிரி தான் காமிப்பாங்க சுட்டு கி பில் கபாலி பில் அப்படின்றது தாய் கழுவிட்டு போயிட்டு என்ன ஆர்டர் வாங்கிக்கிறது அப்படின்னாரு ஆனா இந்த படத்துல லைட்டா பாச இருக்கிற மாதிரி இருக்காங்க அதாவது நம்ம ஊரு அடப்ட் பண்ணிட்டாங்க அதனால தாய் கழுவி சாவும்போது அழுவாரு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து லைட்டா அந்த பழைய சென்டிமெண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது இதெல்லாமே வந்து அந்த ஹீரோயின் அந்த அழகான ஹீரோயின் சாவும் அவருக்கு லைட்டா ஃபீல்லாம் ஆகுது ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் இருக்குது அதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க முடியாத காணக்கூடிய ஸ்டண்ட்டெல்லாம் நிறைய இருக்கு அதாவது ஓப்பனிங்ல ஸ்டண்ட் காட்சி இருக்குது பாருங்க செம்மையா இருக்கு பீட்ரெயின் மாஸ்டர் தான் பண்ணாரு நினைக்கிறேன் ஓட்டு மாதிரி பைக் ஓட்டுறாங்க ஓட்டபோது என்ன ஆகுது அப்படின்னு ஒரு வாட்சி வந்து கிடையாது ஒரு தமிழ் படத்தை இங்கிலீஷ் பார்த்த ஒரு திருப்தி பேச முடியும் ஒரு வாட்டி அவர் வந்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் பத்துல இருந்து சல்மான் கான் பிரபுதேவா ஜெயம் ராஜா யாரும்